அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் இந்த குரல் ரொம்ப எளிமையாக உண்மையை புரிய வைக்கிறது மண்ணுயிர்க்கு ஆக்கம் தருவது மனநலம் இனநலம் மண்ணுயிற்கு எல்லா புகழும் தரும் அப்படின்னு நாம பிரிச்சு புரிஞ்சுக்கணும் இந்த திருக்குறளில் ஆக்கம்கிற சொல் அடிக்கடி வருகிறது ஆக்கம்னு சொன்னால் நமக்கு இன்பத்தை ஆக்கி தருவது மேலான நன்மையை ஆக்கித் தருவது அதுக்கு பேர் ஆக்கம்னு பேர் இதோட அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நன்றாக பார்ப்போம் அதாவது நல்ல மனம் பெற்றிருப்பது உடலோடு கூடிய சிறந்த உயிருக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது இன்பத்தை வளர்க்கிறது மேலும் நல்ல இனமாகவும் அமையுமானால் அது உலகிலே உயிர் வளர்ச்சியோடு கூடி எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியதோடு மட்டுமல்லாமல் எல்லா புகழையும் கொடுக்கிறது நல்ல இனமாக அமைந்து விடுமானால் அது இவ்வுலகத்திலும் இன்னும் வருங்காலத்திலையும் எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு நீண்ட காலம் எல்லா புகழையும் கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இவன் சிறந்தவன் ஒழுக்கத்துல சிறந்தவன் பண்புல சிறந்தவன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்கின்றவன் அப்படின்னு எல்லோராலும் மகான்களால புகழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகா வள்ளுவர் இனநலம்தான் எல்லா புகழையும் கொடுக்கும் இனநலத்தினால்தான் மனநலமும் அமைந்திருக்கிறது மனநலம் வந்து ரொம்ப முக்கியம் மனநலத்துக்கு இனநலம் ரொம்ப காரணம்ங்கிறார் அது நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும் மனசினால் நல்ல எண்ணங்களை எண்ணுவதுனால இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா நல்ல மனசாந்தியை அடைகிறது அது மாத்திரம் இல்லை நல்ல எண்ணம் இருந்தால் போகாது நல்ல எண்ணங்களை உடைய ஜனங்களோடு நாம் இன்னும் பழகுவோமே ஆனால் நம்முடைய புகழும் பெருமையும் இன்னும் மேலே மேலே ஓங்கும் ஏன்னா பிறருகிட்டிருக்கிற நல்ல எண்ணங்களையெல்லாம் நாமளும் வாங்கிப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களை பிறருக்கும் வழங்குவோம் பிறர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் நம்முடைய எண்ணங்கள் சிறப்படைந்து புகழ் அதிகமாகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அது சாதாரண ஜனங்கள் புகழ்கிறத பற்றி இகழ்கிறதை பற்றி நம்ம பொருட்படுத்தக்கூடாது பெரியோர்கள் அறிஞர்கள் அவர்களுடைய அறிவுபூர்வமாக ஒழுங்காக வாழ்கின்றவர்களால் புகழப்படக்கூடிய வாழ்க்கையை நாம் அடையணும் அதுக்கு நாம் முயற்சி பண்ணணும்னு வேதங்களே சொல்கின்றன எப்போ பார்த்தாலும் வேதத்தில் பார்த்தா எந்த மந்திரங்களை பார்த்தாலும் எனக்கு நல்ல புகழ் கிடைக்கட்டும் பெரியோர்களால் புகழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்வேன் ஆக அப்படிங்கிற நிறைய இருக்குது சத்சங்கத்தில் இருக்கிறவனுக்கு மனசு செயல் எதுவுமே தப்பான வழியில் போகாது அதனால புகழ் கூடும் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள் ஆக மன நலமும் இன நலமும் உடையவர்கள் இம்மை புகழும் மறுமைக்கு செல்கதியும் பெறுகிறார்கள் ஆக இங்கே புகழும் கிடைக்கும் நல்ல மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் ஹிதோபதேசம்ங்கிற ஒரு கிரந்தம் சொல்கிறது புழுவும் கூட பூக்களோட சேர்க்கையினால நல்லவர்களுடைய தலையில ஏறுகிறது மகான்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கல்லு கூட தெய்வமாக எல்லோராலும் வணங்கப்படுகிறது சுபாஷிதம் சொல்லுகிறது ஒன்று மாலையோட சேர்க்கையால நூலும் தலையில் தாங்கப்படுகிறது குணம் மிகுந்த நல்லோரின் சேர்க்கையால் சிறியவனும் மதிப்பு பெறுகிறான் என்று சொல்லியிருக்கிறது இனி பத உர படிக்கலாம் மண்ணுயிருக்கு நிலையான உயிருக்கு மனநலம் மனத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள் ஆக்கம் இன்பத்திற்கு காரணமான நல்ல செல்வங்களை ஆக்கி தரும் தரும் இனநலம் நல்லார் இணக்கம் புகழும் அச்செல்வங்களோடு மட்டுமல்லாமல் அனைத்து நல்ல புகழையும் தரும் வழங்கி அருளும் பொழிப்புரை நிலையான உயிருக்கு நிலையற்ற உடலில் வாழ்கின்ற நிலையான உயிருக்கு மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள்லாம் இன்பத்துக்கு காரணமான நல்ல செல்வங்களையெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் நல்லவர்களுடைய சேர்க்கை நல்லார் இணக்கம் அந்த செல்வங்களுடன் அனைத்து நல்ல புகழையும் வழங்கி அருளும் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக